ويسبت أقدامكم صدق الله العظيم وقال لبينا محمد صلى الله عليه وسلم المؤمن القبيل خير وأحب إلى الله من المؤمن البعيف وفي كل خير أو كما قال صلى الله عليه وسلم فهل عليكم الله سبحانه وتعالى أروا لك يرتابهم இறுதி முகமது அலகி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணு அணுவாக எடுத்து நடந்து உலகத்தில் அல்லாஹுடைய சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபியங்கள் முஸ்லிம்கள் மோமியங்கள் அனைவர்கள் மீது உண்டாவதாகும் புனது ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாவிட்டு ஒன்று கூடியிருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவுக்கு சுபார்த்தால எவைகள் எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறானோ அப்படியான அல்லாஹுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய அப்படியான அல்லாவுடைய தடைகளை ஹராம்களை அல்லா வெறுக்கின்ற விடயங்களை முற்றமுழுதாக தகிந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசூலி செய்து கொள்கிறேன் இத்தகு உள்வாக கைசு மாற்று கணிமிக்க நல்லடியார்களே ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆண்டின் முதல் மாதம் புனித மாதம் மகர்ர மாதத்தின் இரண்டாவது ஜுமாவுடைய கடுமையை நிறைவேற்றுவதற்காக நாம் உட்கார்ந்திருக்கிறோம் கணிமணவர்களே மகரம் மகரத்துடைய சிறப்புகளை பற்றி கேட்டிருப்போம் பேசியிருப்போம் ஒரு முக்கியமான விடயங்களை நான் தொட்டுக் காட்டி பிரதான தலைப்புக்குள் நுழைகிறேன் முதலாவதாக பணிவாக வேண்டிக் கோபமாக இருக்க முடியாது மாடியில் நடைபெறுகிறதோ அதைத்தான் முதலில் பரிபூர்ணப்படுத்த வேண்டும் சப்புகளிலே உள்ள இடங்களை நிறைப்பதில் நாம் பொதுபோக்காக இருக்கிறோம் முன்சப்பில் இடம் இருக்கிறது அதற்கு நேராக ஸ்பேன் இல்லை காற்று இல்லை இரண்டாம் ஆரம்பிக்கிறோம் சப்பை உதாரணம் முன்னாள் சப்பில் இருக்கின்ற இடத்தை யார் நிறைப்பாரோ அவருக்கு சுவர்க்கத்தில் மாளிகை கிடைக்கும் என்பது ஹதீஸ் மாளிகை தேவைப்படுபவர்கள் நெருங்கி வரலாம் இடங்களை நிறைத்துக் கொள்ளலாம் மேல் மாடியில் இருக்கின்ற இடங்களை நிறைத்து விட்டு ஏனைய மாளிகளை நிறைக்க தொடங்கலாம் மாளிகை பத்தெட்டு நடக்க வேண்டும் பதினைந்து எட்டு தான் நடக்க வேண்டும் ஆனா சுவர்க்கத்தில் மாளிகை நெருங்க நெருங்க அல்லாவிடம் நெருக்கம் கிடைக்கும் ஹதீஸ் தெளிவாக அது ஜும்மாவுடைய சிறப்புகள் சம்பந்தமான ஹதீஸ் கண்ணிமனி ஜும்மாவுடைய தினத்தில் பரிபூர்ணமான கூலியை அடைபவர் யார் தெரியுமா வீட்டிலிருந்து குதூர் செய்து மனம் பூசி நல்ல ஆடையை அணிந்து வருகின்ற ஒவ்வொருவருக்கும் நடந்து வருகின்றடுக்கு ஒரு வருடத்துடைய நின்று வணங்கிய நன்மை ஒரு வருத்துடைய நோன்பு நோட்டு நன்மை மசிதுக்குள் வந்து முன்னால் இருக்கின்ற இடத்தை நிறைத்து ஹத்தீபுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து விழித்திருந்து அமைதியாக இருந்து கொச்சபாவை செவிமடுப்பாரோ அவருக்குத்தான் இவ்வளவு நன்மையும் என்பது தெளிவான ஹதீஸ் எனவே நான் ஹதீஸை சொல்லி என்னுடைய வேண்டுகோளை முன்வைத்து கண்ணியமானவர்களே மொஹர்ர மாதம் என்பது புனித மாதம் எந்த மாதத்துக்கும் அல்லாவுடைய அதிகம் பேசப்பட்டிருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பேசியிருப்போம் முக்கியமான விடயங்களை கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் இதனை செய்கின்ற அமலுக்கும் கண்ணியம் கூடுதலாக இருக்கிறது அபாயம் தண்டனை சற்று கடினமாக இருக்கும் என்பது விளக்க உரைகளினை நாம் காண்கின்ற விளக்கம் முக்கியமான நடந்த மாதம் உறுதியற்ற விடயங்கள் சில விடயங்கள் இட்டு கட்டப்பட்ட விடயங்கள் சில விடயங்கள் உண்மையிலே நடந்த விடயங்கள் அதிலொண்டுதான் பத்தாம் நாள் மாறமுடிய பத்தாம் நாள் நமது கணக்கின்படி ஞாயிற்றுக்கிழமை என்று நாளை மறுதினம் ஆசூரா பத்தாவது தினத்திலே மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வு நடந்தது உலகத்திலே அநியாயத்தையும் கொடுங்கோலையும் அரசாங்கத்தையும் அல்லா புரட்டிய நாள் மக்களுக்கு அநீதி இழைத்த கொடுங்கோள் ஆட்சியாளனை அல்லா மன்கவு வைத்த நாள் அதுதான் மதினாவுக்கு நவியவர்கள் வந்தார்கள் வந்து நோட்டமிட்டார்கள் பத்தாம் தினத்திலே நோன்பு நோட்டிருக்கிறார்கள் தெளிவாக போன்று கொண்டாடினார்கள் அவருடைய அவர்கள் சொன்ன வார்த்தை தான் விசேஷம் இது நல்ல நாள் அந்த நாளிலே யூதர்கள் சொன்ன வார்த்தை மூசாலை கூட்டத்தையும் அல்ல பாதுகாத்த நாள் காப்பாற்றிய நாள் அவர்களை ரிலீஸ் பண்ணிய நாள் கொடுங்கோல் ஆட்சியில் இருந்து சுதந்திரம் கொடுத்த நாள் பழைய அளித்த நாள் எனவே அல்லாவை நன்றி கூறும் முகமாக மூசா அலை சலாத்தை ஞாபகப்படுத்தும் முகமாக நாம் நோன்பு நோக்கிறோம் சொன்ன நபியவர்கள் யூதர்களுடைய மார்க்கத்தை நபியவர்கள் அறிந்தவர்கள் கண்டவர்கள் அவர்கள் அல்லாவோடும் ஒழுக்கம் இல்லாமல் நடப்பவர்கள் உங்களே உள்ளவர்கள் பற்றி வந்த அனைத்தையும் உமக்கு நாம் நபிசல்கள் குரானை ஏற்றுக்கொண்ட நாம் மூசாலை நிகழ்வுகளை சொன்ன குரானை நம்பிய நாம் நாம் தகுதி என்று நபியவர்கள் நோன்பு நோட்கையார்கள் விரும்பினார்கள்ருப்பாகிவிடம் சொன்ன கடைசி காலத்திலே கடைசி வருடம் ரபியோன் லவ்வலிலே நபியர்கள் வபாக்காக இருக்கிறார்கள் நபிக்கே தெரியாது நபிக்கு மறைவான இல்மு கிடையாது என்பதற்கு எதுவும் ஒரு சான்று ஒன்பையும் நோட்பேன் பத்து பிரதானம் ஒன்பதையும் சேர்த்து பிடிக்க ஆசை கொண்டார் நிச்சயம் நான் அந்த நோன்பை நோட்பேன் என்று ப்ராமிஸ் பண்ணி சொன்னார்கள் சரி இது ஒரு விடயம் சிறாவனை அளித்த இந்த நோன்புடைய சிறப்பை நான் பின்னால் ஞாபகப்படுத்துவேன் சிறாவனை அளித்த அநியாயக்காருடைய பலவரிவதை தவிர்ப்பதில் நல்லது அவைகளை விடுத்து என்ன ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது கண்ணியமானே நூ அலி சலாத்துடைய பெரும்பாலும் அகமதுடைய நினைக்கிறேன் கப்பல் கரை சேர்ந்த நாள் வெள்ளத்திலே பாதுகாப்பதற்காக கப்பலினால் அந்த கப்பல் கரை ஒதுங்கிய தினமும் இன்றைய தினம்தான் என்றும் வரலாற்றிலே வந்திருக்கிறது எனவே நிகழ்வுகளை பற்றி சிந்திப்பது நமது நோக்கம் அல்ல நம்முடைய அமல் என்ன நோன்பு நோட்பது என்ன சிறப்பு நான் இந்த நோன்பை பற்றி சொல்லியோ சொன்னார்கள் சென்ற வருட பாவங்கள் அதாவது நாம் முடித்த வருடத்தை மொஹர்ரமிலே ஆரம்பித்து துல்இஜாவிலே முடிகிறது நமது வருடம் ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் ஒரே மூச்சிலே இரண்டரை வயது குழந்தைக்கு திருத்தமாக சொல்லத் தெரியும் மூன்று வயது குழந்தைக்கு ஜெருசலில் ஆரம்பித்து உந்துவப்பிலே முடிக்க தெரியும் கண்ணியமானவர்களே நம்மில் 30, 40, 50 வயதுகளை தாண்டிய எத்தனை பேருக்கு அரபு மாதங்களை ஒரே மூச்சில் ஒரு பிள்ளையும் இல்லாமல் சொல்ல தெரியும் எனவே அரபு மாதம் பாடம் இல்லாத ஒரு முஸ்லீமாகத்தான் இன்று வரைக்கும் நாம் ஆண்டு கொண்டு இருக்கிறோம் யாருக்கு சொல்ல முடியும் சொன்னாலும் பிழையாகத்தான் சொல்வோம் சில வார்த்தைகள் பிழை கலண்டர்கள் இருக்கிறது பச்சை பிள்ளை சில பேர் பிழைக்க அடிக்கிறார்களே மாதங்களை அவர்கள் அந்த காலத்தில் நடித்து வருகிறார்கள் நடிப்பது தேவையில்லை மாதங்கள் சரியாக எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேருக்கு தெரியும் உச்சரிக்கும் கண்ணியமானவர்களே இதில் மிக அதிகமான சொல்லுகா ஜமாத்துக்கு சரியா போல தெரிவிக்க தெரியும் துருத்து நவம் என்று விட்டால் உந்துக்கும் பிரேக் இல்லாமல் எந்த விதமான உகந்ததல்ல பூர்த்தியான ஒரு முஸ்லீம் என்று வாதிடுகிறோம் நமது இஸ்லாமிய மாதங்கள் நமக்கு இன்னும் சரியாக உச்சரிக்க தெரியாது நமது நிலைமை ஆனால் பெரிய சட்டம் பேசுவோம் வேதை போன்று விவாதிப்போம் ஆனால் முஸ்லீம் மாதம் தெரியாது தெரியும் உங்களுடைய வயதை கணிப்பதற்கு எத்தனை பேருக்கு அரபியில் தெரியும் ஆங்கிலத்திகதி மாறும் சென்ற வருடம் திங்கட்கிழமை பேட்டை இந்த வருடம் ஞாயிற்றுக்கிழமை பேட்டி அடுத்த வருஷம் வெள்ளிக்கிழமை பேட்டையாக மாறலாம் மாறும் அரபு தினம் நாட்கள் தினம் ஒன்றுதான் ாலும்மது வாழ்க்கைக்கு தனிப்பட்ட முறைகளுக்கு நிகழ்வு தெரிய வேண்டும் சரி அதை நான் துணை நிறுத்திக் கொள்கிறேன் போன சென்றவர பாவங்கள் பண்ணிக்கப்படும் அரபோடைய நோன்பை நோற்றம் இரண்டாவது பாவங்கள் பண்ணிக்கப்படும் இந்த வருடம் அந்த நோன்புக்கும் கிடைக்கிறது இந்த நோன்புக்கும் சென்ற வருடத்திற்கு அரசாணோன்பும் நமக்கு பங்களிக்கிறது அந்த வருடத்துக்கு பாவம் மன்னிப்பதற்கு இந்த நோன்பும் சென்ற வருடத்துக்கு இந்த அந்த பங்களிப்பை வழங்குகிறது பாவம் மன்னிக்கப்படுவதற்கு கண்ணியமானவர்களே சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நாம் நோன்பு நொற்க வேண்டும் ஞாபகப்படுத்த தலைப்புகிறேன் என்னுடைய பிரதான தலைப்பு இதுவல்ல இது பேசப்பட்டிருக்கிறது எனவே நான் சுருக்கிக் கொள்கிறேன் பத்தாம் தினம் ஞாயிற்றுக்கிழமை அடிப்படை தினம் பதினொன்றாவது அல்லது ஒன்பதாவது சேர்த்துக் கொள்ளலாம் அல்லது முன்னாள் ஒரு தினத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள் முன்னாள் சேர்த்தால் ஒன்பதும் பத்தும் பின்னால் சேர்த்தால் பத்தும் பதினொன்றும் வா உச்சரிக்கப்படுகின்ற அதிசயத்தை சொன்னால் ஒன்பதும் பத்தும் பதினொன்றும் ஆனால் எந்த கருத்தை வாங்க வரவேற்கவில்லை இரண்டில் ஒன்றை சேர்த்துக் கொண்டால் போதும் நோக்கம் யூதர்கள் போன்று நான் நோன்பு கூட நோக்க கூடாது அப்ப யூதன் போன்று உடுக்கலாமா யூதன் போன்று திருமணம் திருமணம் செய்யலாமா யூதன் போன்று வியாபாரம் செய்யலாமா யூதன் போன்று பாவம் செய்யலாமா யூதன் போன்று நம்முடைய பேச்சு நடைமுறைகளை அமைக்கலாமா யூதன் போன்று முடிவெட்டலாமா யூதன் போன்று சவுதம் எடுக்கலாமா போன்று நம்முடைய வாழ்க்கை முறைகளை அமைக்கலாமா இவாதத்தாகிய நோன்பிலேயே யூதனுக்கு மாற்றம் செய்ய வேண்டிய நாம் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்பதும் ஒரு படிப்பினை கண்ணி மாணவர்களே பிறகான தலைப்பை நான் தொடங்குகிறேன் சமகாலத்துக்கு தேவையான சமகாலத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டிய சில முறைகளை நான் சில நடுத்தரமாக ஆரம்பத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன் மிகவும் கீழே சென்றும் பேச மாட்டேன் மிக உச்சகட்டத்திலும் பேச மாட்டேன் நடுத்தரமான சில கருத்துக்களை ஆரம்பத்தில் சொல்லிக் கொள்கிறேன் குழப்பம் இல்லாமல் விளங்கிக் கொள்ள வேண்டும் மிக முக்கியமான தலைப்பை நான் பேச போகிறேன் என்னுடைய கருத்துக்களை சொல்ல போகிறேன் என்னுடைய குறுகிய பலகீனமான அறிவுக்கு உட்பட்ட விடயங்களை சற்று தெளிவாக சொல்லப் போகிறேன் தூக்க மயக்கம் இருந்தால் துவா கேட்டு அந்த தூக்க மயக்கத்தை இல்லாமல் ஆக்கி உற்சாகத்தை துவாவுடன் உட்காருவோம் உலகத்துடைய நிலைமை நம்முடைய நிலைமை நம்முடைய நாட்டுடைய நிலைமை முஸ்லிம்களுடைய நிலைமை மிக பயங்கரமான ஒரு பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது சிலர்கள் ஒரு ஒரு பக்கத்தில் மாத்திரம் முயற்சி செய்கிறார்கள் இன்னும் சிலர் அதை பற்றி கவனஹீனமாக இருக்கிறார்கள் கொடுபோக்காக இருக்கிறார்கள் இன்னும் சிலர் இன்னும் இன்னும் அந்த பிரச்சினைகளை பெரிதப்படுத்துகின்ற கேவலமான வேலைகளிலும் ஈடுபடுகிறார்கள் இன்னும் சிலர் நயவஞ்சகர்களாக அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அறிக்கை விடுகிறார்கள் அவரும் அவருடைய இலேக்கம் அறிக்கை விடுவார் அவர் படம் காட்டுவார் அவர் பிக்சரிலே பேஸ்புக்கிலே பேப்பரிலே ஹெட்லைனிலே அவர் வருவார் ஆனால் கலத்த விரங்க மாட்டார் தெளிவான சமூகம் கண்ணியமான எங்கு எந்த பாணியில் செல்கிறதோ அதுக்கு ஏற்றவாறு நபியவர்களுடைய முறை வித்தியாசப்பட்டிருக்கிறது நவியவர்களுடைய ஒரு சைட் பேசப்படுகிறது என்ன சைட் நபியவர்கள் விட்டுக் கொடுத்தார்கள் நபியவர்கள் மன்னித்தார்கள் நபியவர்கள் சகித்துக் கண்ணியமானவர்களே தன்னுடைய தைரியத்தை காட்டிய நிகழ்வுகளும் இருக்கிறது இஸ்லாம் யாருலாம் இஸ்லாம் எப்பொழுதும் மேலோங்கும் தொப்பில் இருக்கும் அது டவுனுக்கு போகாது இஸ்லாம் டவுன் ஆகாது இஸ்லாத்தை ஒரு முஸ்லீம் டவுன் ஆக்குகிறார் என்றால் அவர் முஸ்லீமாக இருக்க முடியாது முனாபிக்காக இருப்பார் அது அவரையே டவுன் ஆக்குகிறார் அவர் அவுட் முனோக்கு அவுட் ஆக்கிவிட்டான் அவுட் ஆக்கி உலகத்திலே கண்ணியமான நைவஞ்சகனுடைய தாகத் முன்சபிலை தொழுவார்கள் உள்ளத்தில் நயவஞ்சகம் இருக்கும் தாமத்துல்லாவை தாஸ் நயவஞ்சகம் இருக்கும் குரானு போதுவார்கள் நயவஞ்சகம் இருக்கும் ஆனால் அவர்களுடைய உள்ளோக்கம் இஸ்லாம் கீழே போக வேண்டும் அவர்களும் அவர்கள் சப்போர்ட் பண்ணுகின்ற யகூதிகளும் நசாராக்களும் முசிரிக்கும் இணை என்ன இணை வைப்பாளர்களும் வேலை போக வேண்டும் அது தன்னுடைய அரசியலை பாதுகாக்க இருக்கலாம் தன்னுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்க இருக்கலாம் சிங்கள ஏரியாவிலே கடை செய்கிறேன் என்று தன்னுடைய கடையை பாதுகாக்க இருக்கலாம் மாற்று மதர் தன்னுடைய இருக்க என்பதற்காக தன்னுடைய வீட்டை பாதுகாக்க இருக்கலாம் நயவஞ்சகர்கள் அவர்களுக்குத்தான் சப்போர்ட் ஆக இருப்பார்கள் சரி உலகத்தில் இஸ்லாம் டவுன் ஆக வேண்டும் கீழே போக வேண்டும் என்று தாக்கி வைத்தி மறுமையிலே அல்ல கொடுக்கின்றவர்களே நரகத்திலும் இருப்பார்கள் முழு தண்டனைகளும் அவர்களுக்கு மேலே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் இங்கே இஸ்லாம் டவுன் ஆக வேண்டும் என்று யார் நினைப்பானோ நரகத்திலே அடித்தத்தில் இருப்பான் வெளியில் அடிக்கலாம் வெளியிலே ஏதோ பெரிய கருத்து தெரிவிப்பது போன்று தெரிவிப்பான் பேஸ்புக்கிலே பெரிய கருத்துக்களை போடுவான் ட்விட்டரிலே போடுவான் உள்ளத்திலே வஞ்சகம் உள்ளத்திலே அவருடைய சீர் அவருடைய பதவி அவருடைய பட்டம் அவருடைய அந்தஸ்து அவருடைய பணம் கண்ணியமானவர்களே நபி இரண்டு பகுதிகளையும் இணைத்து வந்தான் முஸ்லிம் நபி அவர்கள் மன்னித்தார்கள் ஏற்றுக்கொள்கிறோம் வாலேந்தி வெட்ட வந்தவனை வந்தவண்ணம் இருக்கிறார்கள் நம்முடைய மரியாதைக்குரிய சகோதரர்கள் அவர்களுக்கு தலைப்பு விளங்க வேண்டும் என்னுடைய தலைப்பு நடுத்தரமாக நான் பேசுகிறேன் யாரும் கேட்டு ஜோஷாகிவிடவும் கூடாது யாரும் கேட்டுமானவர்களே இது விளக்கம் இல்லாமல் விளங்கி ஏதாவது விளங்காவிட்டால் என்னோடு நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள் நான் மனிதன் நான் மிக விலகினமானவன் கருத்தில் தவறு இருக்கலாம் நான் திருத்திக் கொள்வேன் நீங்கள் என்னை நேரடியாக சந்திக்க வேண்டும் நான் பேசுகின்ற தலையங்கம் என்ன தெரியுமா இஸ்லாம் என்பது கோலைத்தனமான மார்க்கம் அல்ல சில கோழைகளுடைய கருத்து தான் இன்று காலை கூட நம்முடைய ஒரு முஸ்லீம் பள்ளியிலே பெட்ரோல் கொண்டு வீசப்பட்டிருக்கிறது சில கோய நயவஞ்சகளுடைய கருத்துக்களும் பணிவுகளும் நடவடிக்கைகளும் தான் நம்முடைய மசதிக்கு கை வைக்கின்ற கழவர்களை தோன்றுகிறது இன்று காலை காலை கண்ணிமாளே குருநாகலே வாரியப்பாளையிலே மினுவாங்க இரண்டு பெட்ரோல் குண்டுகள் மசிதிக்கு வீசப்பட்டிருக்கிறது அநியாயக்காரர்களை ஒப்படைப்பது முதலாவது நம்முடைய பகுதியிலே இந்த மசீதிகளை பாதுகாக்க போட்டதனால் பள்ளி அடிக்கப்படவில்லையா நினைக்கிறார்கள் சிசிடிவி கேமராவை மறக்க நினைக்கிறார்கள் எத்தனை பள்ளி அடிக்கப்பட்டது அதிகமான பள்ளிகளையும் சிசிடிவி கேமரா இருந்து எத்தனை பேரை அரசு பண்ணினான் காலத்திலும்ரண்ட்ரம் ஒவார்கள் நமது இவர்களுக்கு கவரேஜ் இருக்கும் அல்லாவுடைய இவர்கள் எழுதுவார்கள் ரத்தி பத்தி நம்முடைய பாதுகாப்பு என்ன முதலாவது நபியவர்கள் செய்த பணி முஸ்லிம்களை நிதானமாக கவனமாக்கிறீர்கள் முஸ்லிம்களை மூம்களாக மாற்றுகின்ற பணி இந்த பணிக்கு யாரும் தயாரில்லை முஸ்லீம் முஸ்லீம் என்ற பெயர் மாத்திரம் பேர்த் சர்டிபிகேட்டில் இருக்கிறது கண்ணியமான என்ன என்ன பங்களிப்பு செய்கிறோம் இஸ்லாத்தை வாழ்ந்து காட்டுவதுதான் பங்களிப்பு முஸ்லிம்களை மூமி பண்பு முயற்சி முஸ்லிம் அல்லாதவர்களை முஸ்லிம் ஆக்குகின்ற முயற்சி அதை கட்டி வைத்து உடை உதைத்து அடித்து ஆயுதத்தை காட்டி அல்ல அஹ் நேர்மை நீதி பண்பாடு மறுமுனையில் தைரியம் நான் ஆரம்பத்தில் ஒரு நிகழ்வை தொட்டு காட்டி இடையிலே ஒரு போட்டு மீண்டும் மறுபாதைக்கு போடுகிறேன் வாடையை நேர்த்தி நான் ஒருவன் நபிக்கு இஸ்லாம் மன்னிக்கின்ற மார்க்கம் இஸ்லோ பணிந்து போகின்ற மார்க்கம் கொடுத்தார்களா இஸ்லாம் கிடையாது சண்டியனும் கிடையாது கிடையாது எந்த பைவான கிடையாது முழு வீரர்களுக்கெல்லாம் மாவீரர் முகம்மது தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் வந்தான் ஒருவன் சந்தர்ப்பம் ஆங்காங்கே பிரயாணம் ஆங்காங்கே சகாக்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நல்ல சந்தர்ப்பம் மாணிக்கங்களை முடிக்க பெண்களை அவர்கள் வாழ்க்கையில குடிக்காத ரசமான ஒரு போத்தல் கிடைக்கும் வாழ்க்கையிலே பார்சல் கிடைக்கும் வேண்டிய பள்ளியை உடைக்க தயார் கோத்தனுக்கும் சமூகம் காலதலுடைய வரலாறு நிகழ்வு வார்த்தை எதிர்ப்பலைக்கு தகவல் அனுப்பினார்கள் இறங்கினால் வீரர் அஹ்லாத்துடைய எதிர்ப்படைக்கு மெசேஜ் போகிறது என்னுடைய ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் நான் கூட்டிக்கொண்டு வந்திருக்கின்ற கூட்டம் ரைஸுக்கும் போத்தலுக்கும் அடிமையானவர்கள் அல்ல இலவசமாக பஸ் பிடித்து பஸ்ஸில் ஏற்றி வந்த கூட்டம் அல்ல அரசாங்க வாகனத்தை அரசாங்கத்துக்கு கட்டணம் செலுத்தாமல் தலைவாசருடைய ஆயிரம் ரூபாய் நோட்டை கொடுத்து மயக்கி கூட்டிக் கொண்டு வந்த கூட்டம் அல்லத் நீங்கள் போத்தலை விரும்புவது போன்று மௌத்தை விரும்புவார்கள் மவுத்தயார்கள் கூட்டம் அவனை கலைக்கு விட்டது வார்த்தைத்தான் கண்ணியமானவர்களே நீங்கள் சாராயத்தை மதுவை காட்டினார் எதுவும் செய்வீர்களே அது போன்ற டூப்ளிகேட் கூட்டம் அல்ல இருப்பது நீங்கள் மதுவை மதுப்பிரியர்கள் என்னோடு இருப்பவர்கள் மரணப்பிரியர்கள் உயிருக்கு பயந்தவர்கள் அல்ல இது வழி எல்லானோ யார் இவர் அவருடைய வீரத்தை கண்டு நபி சொன்ன வார்த்தை காணிட்டு நீங்கள் போன்றவர்கள் என்றால் என்ன அல்லா உங்களை இஸ்லாமத்திற்கு சார்பாக ஒரு வாளாக பாவிக்கிறான் மருத்துக்கு கீழே உறங்குகின்ற அகமது சலம் தலைம அவர்களை நோக்கி வாழை அதுவும் யாருடைய வாழை நபியுடைய வாழை வாழை மேலே கொலைய வைத்துவிட்டு வீரர்கள் ஆயுதத்தை தைரியமாக வெளியில் கொண்டு போவார்கள் ஆயுதம் தூக்குங்கள் என்று சொல்லவில்லை அதனால சொல்லிவிட்டு தூக்கம் உள்ளவர்கள் விடையிலுங்கள் நபியுடைய நான் ஒரு வீரன் என்று காட்டுவதற்கு அந்த வீரர் வந்தான் நபியுடைய கிடையாது என்னுடைய பண்ண முடியாது அவருடைய உண்மையான மோமினிக்கு இரைய நேசரிக்கு தக்குவாதாரிக்கு ஈமாதாரிக்கு தூங்குகின்ற பொழுது கூட எவனையும் கை வைக்க முடியாது தூக்கத்திலும் அவர் என்ன பாதுகாப்பா துவாவோடும் தூங்கிய தூக்கம் பிஸ்மிக்க உன்னுடைய பெயரை கொண்டு தூங்குகிறேன் ஆபத்து வந்தால் எழுத்து விடுவான் எழுத்து விடுவான் கையை நிற்கிறான் விழிக்கிறார்கள் கேட்கிறான் ஒரு நம்முடைய பாசையில் பாண்டியிலும் சொல்ல ஒரு ஒரு கலஸ் காட்டினான் என்ன கலஸ் பயம் நோக்கம் என்னுடைய வால் விட்டு உங்களை பாதுகாப்பவர் யா கண்ணிய மன மாவீரர் பராட்டியிலே எத்தனை பெல்திருக்கலாம் ஜிம் செய்திருக்கலாம் குங்கு வளை இருக்கலாம் சீனியடி வளைவிருக்கலாம் ஜிம்னாஸ்டிக் வளைவி இருக்கலாம் அல்லாவுடைய உதவி இல்லாமல் வீரம் வேலை செய்யாது الله عليه وسلم அமரு நபிப்பட்டி சாபாக்கள் வர்ணித்த வர்ணனை எந்த ார்கள் இடல் அடையாளிக்கின்றித்தார்கள் மகளை கொலை செய்தார்கள் மன்னித்தார்கள் தன்னுடைய சொந்த விடயங்கள் விட்டுக்கொடுவோம் பொது விடயங்கள் சமூகத்துக்கு அநியாயமா நதியை விட கடும் கோபம் உள்ளவர்கள் ஆரம்ப இருக்க மாட்டார்கள் வாய் சந்தியர்கள் தலைமை சமூகத்தில் கூட பேஸ்புக் வீரர்கள் கூடி விட்டார்கள் அதனால் தன்னுடைய சகோதரர் எண்பத்தெட்டு நாள் கம்பி எண்ணி விட்டு வந்திருக்கிறார் மத்திய மாகாணத்திலே பேஸ்புக் வீரர்கள் பெரிய தேவை தொகைகளை அதிகமாக சொல்லப்படும் தொலைக்கப்படும் அப்லோடும் பாருங்கள் யார் ஜும்மா அந்த காலத்திலே தயிர் அல்ல காப்பாட்டல்ல சிமெண்ட் அல்ல அந்த காலத்தில நிலத்திலே பொடி கற்கள் போடப்பட்டிருக்கும் யார் கல்லை சிறு கற்களை பொடி கற்களை டச் பண்ணுவாரோ வார்த்தையை பாருங்க எப்படி பொருந்துகிறேன் என்று யார் நிலத்தில் இருக்கின்ற கல்லை டச் பண்ணி விளையாடி கொண்டு விபாரோ பக்கத்தில் இழந்து விட்டார் வீணாக்கி விட்டார் இன்று யார் டச் போனை வைத்துக் டச் பண்ணுவாரோ பக்கத்தில் டச்சிங் இங்கு போனுக்கு பொருந்துகிறது அங்கு கல்லுக்கு பொருந்தது அங்கு கல்லை சுண்டி விளையாடுவார்கள் இங்கு போனிலே அங்கு கல்லை நேரடியாக சுண்டி விளையாடுகிறார்கள் இங்கு ஸ்டோன் கேம் விளையாடுகிறார்கள் கல்லை அங்கும் இங்கு விரட்ட வேண்டவையில் உங்களை காப்பாற்றுவது அலி ஹம்சா ஏண்டம்மா வார்த்தை சொல்லுகிறேன் ஒரு ஆபத்து வரும் பொழுது ஈமான் தாரியுடைய வாயில் அல்லா அல்லா மயம் ரோது மின்னி வால் கையில் இருக்கிறது நிராயுதவாணி அல்லா ஏய் அல்லா பாதுகாப்பா அல்லா பாதுகாப்பா அந்த வார்த்தையை திக்கரித்துவான் அல்லாவை அழைக்கும்போது நல்லா சொல்லுகின்ற வார்த்தை அல்லாவை நீங்கள் அல்லா என்று கூப்பிடுங்கள் ரஹ்மான் என்று கூப்பிடுங்கள் அல்லா நாமங்கள் அழகிய திரும்பி பார்ப்பான் என்று அல்லாவே சொல்கிறார் நவியர்கள் முதலாவது அல்லாஹ் என்று கூப்பிட்டார்கள் அல்லாவுடைய உதவி வந்தது கை நடுங்கியது வைபரேட் ஆகியது அவரன் வா இங்கு வீரமும் மன்னிப்பும் சைப்பு தன்மை வீரம் கலந்த தைரியம் வாழை கையாள் தார்கள் இப்பொழுது உன்னை என்னுடைய வெட்டிலிருந்து பாதுகாப்பது யார் என்னுடைய தாக்குதலில் உன்னை பாதுகாப்பது யார் அவன் நம்பாவின் நம்பாவின் காபீர் முஸ்லித் சமாளிக்கிறான் நீங்கள் நல்ல மனிதராக இறந்து கொள்ளுங்கள் வாழ்ந்துபவர்களில் நீங்கள் நல்லவராக இருக்கிறீர்கள் என்று நபியர்களை சமாளித்தான் சொல்ல நதியாக்கை காட்டி நான் சொன்னேன் அல்லாதவர்களை முஸ்லீமாக்கு அந்த பணியை மேற்கொண்டார்கள் தைரியத்தோடு வெட்ட கொடுக்கவில்லை காலத்தை கண்ணியமரலை அப்படியே அவர் சொல்ல பொழுது மன்னித்து வெட்ட விடிறார்கள் ஆனால் அவன் ஒருவர் நம்மை போன்ற முஸ்லிமாக மாற்ற முடியவில்லையா நம்முடைய பேச்சுக்கள் நடவடிக்கைகளும் நம்முடைய கெட்ட செயல்களும் நம்முடைய தீய பண்புகளும் அந்த மாற்று மதத்தவர்களை அபு ஜகலாகவும் அபு ரகவாகவும் உச்சபாவாகவும் ஷெய்பாவாகவும் மாற்றாமல் விடுவது சிறந்தது அபு உஸ்மானையும் அலியையும் போன்று மாற்ற முடியவில்லையா குறைந்தபட்சம் அபூ ஜகலாக அபு ரஹவாக உச்சபாவாக ஷெய்பாவாக சுதேசக்காரர்களாக அவர்களை மாற்றாமல் விடுவது நம்ம பணி இங்கு முயற்சித்தார்கள் அபு பக்கர் போன்று மாற்றுவதற்கு முடியவில்லை உமர் போன்று மாற்றுவதற்கு முடியவில்லை குறைந்த பட்சம் அபு தாலிப் போன்றாவது மாற்றி அனுப்பினார்கள் இஸ்லாம் சார்பான அவர் வார்த்தை கொடுத்து விட்டு போனார் என்ன வாக்கு தெரியுமா இதற்கு பின்னால் உங்களுக்கே வாழைந்து விட்டேன் இதற்கு பின்னால் முஸ்லிம்களுக்கோ இஸ்லாத்துக்கோ எந்த கட்டத்திலும் எதிராக நான் மாட்டேன் எந்த கட்டத்திலும் வேசத்தை காட்ட மாட்டேன் திருப்பி இருக்கிறார்கள் கண்ணிம இதுவும் ஒரு பண்பு அடுத்தது கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே சமூகத்துக்கு ஒரு ஆசத்தா சமூகத்துக்கு ஒரு ஏதாவது என்ன தாக்கல் சமூகத்துக்கு ஏதாவது அந்த இடத்தில் எல்லாமே ஆறு அமர்ந்து மீடியாக்காரர்கள் எல்லாம் கலைந்து சென்ற பிறகு தன்னுடைய மீடியாக்காரரை கூட்டிக் கொண்டு வந்து தனக்கு வக்காலத்து வாங்கி செய்து வெளியிடுகின்றவனை கூட்டிக் கொண்டு வந்து போட்டோ பிடிக்க வைத்து பேஸ்புக்கிலே போட்டு நியூஸ்ல ஹெட்லைனிலே போட்டு பேப்பரிலே தன்னை பீர்த்துகின்றவனை கூட்டிக் கொண்டு வந்து போட்டோ பிடித்து அதுக்கு ஒரு மைக்கை கொண்டு வந்து அதுக்கு ஒரு பிரஸ் மீட்டினை வைத்து ஆறு அமரச் செய்பவன் சமூக தலைவன் அல்ல ஃபீல்டில் இறங்க வேண்டும் பயம் பதட்டம் ஒரு தடவை பயம் பதட்டம் எல்லாரும் பயந்து பயந்து முன்னுமுடித்து பேசிக் கொண்டிருக்கார்கள் என்னப்பா நவீனர்கள் வந்தார்கள் என்ன யாரோ எதிரிகள் வந்திருக்கிறார்களாம் தாக்கப் போகிறார்களாம் நமக்கு எதிராக ஏதோ மோதல் நடக்க போகிறதாம் முகம்மத் சல்லம் அல்லம் அவர்களை பற்றி அவர்கள் சொன்ன வார்த்தை நவியவர்களை விட நிவாரண உதவி செய்வார் அஞ்சட் ஆரம்பித்த அதிசய மொழி பெயர்கிறேன் அஞ்சட் நபிவர்களை விட மக்களுக்கு நிவாரண உதவி அவசர உதவி செய்வார் யாரை நான் கண்டது கிடையாது நபியை விட பெரிய கொடையானியை கண்டது கிடையாது வீரனை கண்டது கிடையாது வலா நபியை விட அழகான ஒளிமயமான ஒரு பிரகாசம் உள்ள ஒரு நபரை நான் கண்டது கிடையாது என்று நடிகர்களை வர்ணிக்கிறார்கள் கண்ணியமான அதில் வீரம் தைரியம் கொடைத்தன்மை நம்பளுடைய பண்பு அந்த நிகழ்வு நடிகர்கள் வந்தார்கள் பதற்றம் பயம் இன்று சமூக தலைமைகளிடம் சமூக முன்னோடிகளிடம் இருக்க வேண்டிய தைரியம் அந்த தைரியம் தன்னுடைய சாக்களை அனுப்பிவிட்டு தான் கூட்டிவிட்டு உறங்குவோம் அல்ல அல்லது நாட்டிலே முஸ்லிம்களுக்கு ஏதாவது வருகின்ற பொழுது வெளிநாட்டு பயணம் மேற்கொள்பவன் சமூக தொண்டன் அல்லது என்ன போனை ஓ பண்ணிவிட்டு முழு தொடர்புகளையும் துண்டித்து விட்டு தெரியாது என்று உணர்கின்றவன் அல்லதலைவன் அந்த இடத்துக்கு சென்றார்கள் தைரியத்தோடும் மீமானோடும் பக்கத்தில் இருந்தார்கள் அறையில் இல்லாதவர்கள் அவருடைய குதிரை அளித்தார்கள் குதிரை அடுத்து நபியவர்கள் யாரையும் ஏற்றவில்லை கண்ணியமானவர்களே தைரியமாக தனிமையில் சென்றார்கள் ஈமான் தாரியுடைய தைரியம் கோனார்கள் சென்றார்கள் அந்த கோடரை முழுக்க சுத்தி பார்த்தார்கள் இது வதந்தி பொய்செய்தி மீடியாக்களிலும் பரிமாறக்கூடியவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டும் அறுபதாம் ஆண்டும் எழுபதாம் ஆண்டும் எண்பதாம் ஆண்டும் நடந்த நிகழ்வுகளுடைய போட்டோக்களை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் எட்டாம் மாதம் பண்ணுகின்ற ஒரு கீழ்த்தரமான ஒரு சோசியல் மீடியா பைத்தியம் பிடித்தவர்களாக நம்ம சிலர் இருக்கிறார்கள் நடந்தது இன்னும் ஒரு நாட்டு வந்திருக்கிறது சோசியல் மீடியாவிலே புகுந்து விளையாடுகின்ற பொய்யர்களே அல்லாவுடைய சாபத்தை பயன்பொள்ளுங்கள் அல்லாவுடைய சாபம் கிடைத்தால் சாபத்தில் பக்கத்தில் நரகந்தான் சபிக்கப்பட்டவன் செய்த தொங்கும்பு காபத்து மீடியாக்களையும் பக்குவமாக பத்திரமாக கவனமாக பாவிக்க வேண்டும் போய் பார்த்துவிட்டு தண்ணியே போனார்கள் இங்கே ஒண்ணு முன்னாட்டுகிறேன் காலம் போதாக கோவேறு கடலையிலும் ஒகத்திலும்யணித்த நபி சாதாரணமாக நமது மோட்டர் பைக் கூடி போனால் ஒரு சாதாரண ஒரு கார் அல்லது ஒரு விலை குறைந்த நடுத்தரமான ஒரு நடுத்தரமான ஒரு விலையில் இருக்கிற ஒரு கார் போன்ற ஒட்டகம் ஒரு மோட்டர் பைக் இருந்தது கழுதையும் கோவேரி கழுதையும் பெருமதியான ஒரு மோட்டார் பைக்கு கோவேரி கழுதை அதோட ஒரு விலை குறைந்த ஒரு மோட்டார் பைக் கூடத்தில் இருந்தது கழுதை அதிகமாக பயணித்த நபியர்கள் கோவேறு கழுதையிலும் ஒட்டகத்திலும் கட்டத்திலே ஏன் நபியவர்கள் கோவே இந்த கட்டத்திலே நவியவர்கள் ஏன் ஒத்தகத்தில் ஏறவில்லை ஏன் நவியவர்கள் இந்த கட்டத்திலே ஒரு ஜீப்புடைய ஒரு டிபெண்டருடைய ஒரு பெஜினோடைய அந்த வாகனத்தில் ஏறினார்கள் குதிரையிலே நவியவர்கள் பயணித்தது மிக மிக மிக மிக குறைவு இல்லை என்றாலும் பொருத்தம் மிக மிக குறைவு தொண்ணூற்றி வீதம் குதிரை பயணங்கள் அவர் குறைவு வித்த தவிர வேகமாக விரைவாக தைரியமாக செல்ல வேண்டும் வீரனைக்கு பொருத்தமான வாகனம் தேவை அதையும் தொட்டு காட்டியிருக்கிறார்கள் எனவே கண்ணிய பார்த்து பயன்படுத்தவில்லை உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்யுங்கள் இப்பொழுது கண்ணியமானே நம்முடைய சமகாரம் நம்முடைய நாடு நம்முடைய நாடு என்பதை முதலில் மனதில் பதிய அந்நிய நாட்டில் நாம் பாழ்கிறோம் என்று பேசுகின்ற அவர்களுக்கு வார்த்தை கண்ணியமாக பாவிக்கிறேன் ரோசன் கேட்கவர்கள் கொஞ்சம் தவிந்து கொள்ளுங்கள் அந்நிய நாட்டில் நாம் வாழ்கிறோம் என்ற கோலைத்தனமான அவர்களிடத்திலே கூமாலை வாங்குகின்ற பேச்சுக்களை தவிந்து கொள்ளுங்கள் நம்முடைய நாடு என்பதை ஆழ்மனதில் பதையுங்கள் அந்நிய நாட்டில் நாம் வாழ்வதாக இருந்தால் நமது நாடு சந்திர மண்டலமா அல்ல செவ்வாய்க்கு மக்கள் சஞ்சாரம் அட்ட கண்டுபிடிக்கப்படாத ஒரு தீவா நமக்கு என்ன நாடு மீடியாக்காரர்களே எழுத்தாளர்களே பெரிய பத்திரிகையாளர்களே மற்றவனுடைய நாட்டில் நாம் புகுந்ததாக நீங்களே காட்டிக் கொடுப்பீர்கள் என்றால் நீங்கள் அல்லவா உணவு நமது நாடு அடிப்படைவாதிகள் அல்ல அடிப்படையை விளங்க வேண்டும் நமது தந்தை முதல் நபி அல்லாவுடைய முதல் மனிதர் இறங்கிய நாடு வரலாற்று ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது நமது தந்தை முதல் முஸ்லிம் அல்லாஹ் ஒருவன் என்று முதலாவது உலகத்துக்கு எடுத்துரைத்த அந்த ஆதமனை இறங்கிய நாட்டில் கொண்டு எப்படி மற்றவனுடைய நாட்டில் நாம் வாழ்கிறோம் என்று கேவலம் கெட்டவர்களாக பேசுகிறோம் நமது நாடு அதை முதலில் நமது நாட்டை நாம் எப்பொழுது எப்படி நமது போணை நமது கண்ணாடியை நமது ஆடை நமது வாகனத்தை நமது வீட்டை நமது பிள்ளையை நமது மனைவியை விட்டுக் கொடுக்க மாட்டோமோ நமது நாட்டை நமது நாட்டில் நமக்கு இருக்கின்ற சுதந்திரங்களை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் பதிவை ஆனால் முஸ்லிம்கள் மோமிங்களாக மாற வேண்டும் இதெல்லாம் நினைக்கிறோம் பிரச்சனை வந்தால் நாங்கள் போகாவிட்டாலும் பரவாயில்ல அல்ல மணக்குமாறே இறக்க வேண்டும் எல்லோரும் மணக்குமாறு இறங்க வேண்டும் அல்லாஹரக்கும் செய்வோம் அல்லாவுடைய கடமை அதற்கு நாம் தகுதியா நாம் தகுதியா நதியோர்கள் அந்த ஆபத்திலே வெளிப்படுத்த ஈமானோடு தப்புவாவோடு இறையற்றோடு இஸ்லாம் இல்லாமல் அல்லாவுடைய உதவி எதிர்பார்க்க முடியாது நம்முடைய நிலைமையை கட்டு சிந்திப்போம் இந்த புனித மாதம் மகர மாதம் பரிசுத்தமான மாதத்திலே கண்ணியமான நாமும் பரிசுத்தம் நம்முடைய ஈமானுடைய நிலைமை என்ன நம்மளை இல்லையா மாற்று மத தலைவர்களிடம் சென்று மதகுருமாரிடம் சென்று நூல் கட்டுகின்ற கூட்டம் நம்மிடம் இல்லையா நமது கடைக்கு பாதுகாப்பு தேடி அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து கூட்டம் நம்மிடம் இல்லையா வாங்கிவிட்டு அவர்கள் கொண்டு மந்திரித்து தேசிக்காய் கூட்டம் நம்மிடம் இல்லையா தேவஸ்தானங்களை மதிக்கின்ற கூட்டம் மஸித்துக்கு சந்தா கட்டாதவன் விஷாக்கிற்கு பணம் கொடுப்பது நம்மவன் மஸித் கட்டப்போகிறார் என்று பணம் வசூலித்தால் நூறு ரூபாய் கொடுக்காதவன் மாற்று மதத்தனுடைய பத்தாயிரம் கொடுக்கவில் ஏன் மசிதிலுக்கு கேட்டால் இல்லை மஸிதை கன்சல் மன்னிக்க வேண்டும் என்னுடைய கருத்து சம்பந்தப்பட்டவர்கள் என்னோடு ஊர் பேர் சொல்லி மொட்டைத்தனமாக கோல் பண்ணி பேசக்கூடாது யாரும் கோழையர்கள் யாரும் நான் பேசுகிறேன் என்னை சார் திருந்துவேன்னை நோய் பிடித்தவர்கள் மன்னிக்க வேண்டும் இதனுடைய சுதந்திரமான இடம் கண்ணியமான வார்த்தைகளில் உண்மை சொல்லுகின்ற இடம் சரி உட்காருவதே குறைபிடிக்கத்தான் முதல் பண்பில் தான் நபியர்கள் கவனமாக கேட்டுக் கொண்டிருப்பது போன்று கேட்பார்கள் பயன் முடிந்தவுடன் முணங்குவார்கள் கண்டிப்பிலே அவர்கள் செய்கின்ற நன்மைகள் எல்லாம் பேசியவருக்கு கொடுத்து போவார்கள் நபியவர்கள் பேசிய விட்ட பிறகு முனாசிக்கலின் குரு குருப்பாக மாதா கால ஆதிபா என்ன சொன்னார் நீங்கேட்டுவிட்டுவர்கள் மாத ஏன் அவர்களுக்கு பிடிக்கவில்லை எனவே பயன் பிழை என்றில்லாமல் இங்கு யாரும் அப்படி இல்லை அப்படி உள்ளவர்கள் திருந்த வேண்டும் கண்ணியமான இறுதியாக நான் சொல்ல வருகின்ற விடையும் முஸ்லீம்கள் முதலாவது மூமிங்களாக மாற வேண்டும் தீமான நிலைமை என்ன அல்லாவுடைய தொழில் பெண்ணா இந்த நேரத்தில் பாவிக்கின்ற பாவிக்கின்ற அந்த பாதையால் போனால் இவர் போயிருக்கிறார் என்று சொல்லலாம் ஒரு கிலோமீட்டர் வீக்கலாம் கழுகிய பிறகும் ஆடையிலே வாடகை நிற்கலாம் கப்பனுக்கு கூட பக்காவிலே வாங்கொண்டு வந்த அத்தனை ஊத்தலாம் கப்பனுக்கு அத்தரை ஊத்துகிறார்கள் கப்பனுக்கு என்னதான் அத்தரை ஊற்றினாலும் அவர் நல்லவராக இருந்தால் அவருடைய ரூகு மணக்கும் அவர் பாவியாக இருந்தால் நாட்டமடிக்கும் ரூகு நாறும் ஹதீஸ் ரூகை வாடகாக்க வேண்டும் நல்ல மனம் யாருடைய ரூபாய் ரூகு இந்த ஈமந்தாரியுடைய ரோகு இந்த தகுவாதாரியுடைய ரூகு இந்த நல்ல மனிதனுடைய இந்த ஏழை எளிய ரோகு இப்படி இப்படி என்று ஒரு ரூப போகும் நாற்றம் அடிக்கும் மணக்குமார்களே அந்த நாற்றம் பொறுக்க முடியாமல் சொல்வார்களா அவசரமாக கொண்டு போவது யாருடைய ரூகு இப்படி நாடு என்று கேட்பார்களா ஆனால் கப்பனு கூத்தப்பட்டிருக்கிறது காவத்துள்ளாவுக்கு பக்கத்து கடையிலே வாங்கி அத்தர் கன்னிமனர் கண்ணிமணை கொஞ்சம் பெரியவரா குடும்பம் பெரியதா தொழில் பெரியதா கன்னிமணலை ஜம்மாவுடைய கடமைக்கு கூட நேரத்துக்கு சமூகம் நமக்கு இடம் நம்முடைய ஈமானை கொண்டு எப்படி கண்ணியமர நாட்டிலே தைரியத்தையும் நமது என்ன உரிமைகளை வென்றெடுக்க முடியும் எப்படி முடியும் எனவே தைரியம் வீரம் ஈமான் கலந்ததாக மார்க்கத்தை உதவி செய்யுங்கள் உதவி செய்வான் குரானாயக்கும் உங்களுடைய பாதங்களை அல்ல உறுதிப்படுத்துவான் ஓட விட மாட்டான் சருக விட மாட்டான் கோடை தரத்தை சொன்னேன் முதலாவது சொன்னது நதியவர்கள் அது மின் முதலாவது ஈமான் கவி தைரியசாலி வீரர் உறுதியானவர் அல்லாவுக்கும் மிகவும் குடித்தவர் உண்மையான வயதுக்கேற்ற சக்தி இருக்கிறதா வயதுக்கேற்ற சக்தி என்னுடைய வயதுக்கேற்ற இணைஜி என்னுடைய உடம்பில் இருக்கிறதா எங்கே போனது நம்முடைய இணைஜி எங்கே போனது நம்முடைய சக்தி வாரிபட்ச முகமே எதிர்காலத்தை சிந்திப்போம் எதிர்காலத்தை பற்றி கொஞ்சம் கருத்து நடப்போம் நமது வாழ்க்கை இப்படி போனோடும் லேப்டாப்போடும் கம்ப்யூட்டரோடும் சென்றால் வெப்சோடும் சென்றால் நம்முடைய எதிர்காலம் நம்முடைய மனைவி மக்கள் பிள்ளை குடும்பம் என்னவாகும் நாம் தான் எதிர்கால தலைவர்கள் நாம் தான் எதிர்கால சமூக தூண்கள் திருந்துவோம் எதிர்காலத்தில் நமது நமது ஈமானையும் நமது உடலையும் பாதுகாக்கின்ற கடுமைகளிலே நாம் ஈடுபடுவோம் கொடுக்கல் வாங்கல் தனிமையாக பேச வேண்டும் கொடுக்கல் வாங்கல் கண்டியமான முஸ்லிம்களுடைய கொடுக்கல் வாங்கலை பற்றி யாரிடம் கேட்க தேவையில்லை முஸ்லீம்களிடம் கேட்டால் போது கொடுக்கல் வாங்கல் இங்கு உட்கார்ந்து இருக்கிறோம் கடை அடைத்துகிறோம் ஆடை அழிஞ்சிருக்கிறோம் வீடு வாங்கியிருக்கிறோம் வீட்டுக்கு கூலி கட்டுகிறோம் யாருக்கு சொல்ல முடியும் என்னான் ஓட்டுகின்ற பாவிக்கின்ற வாகனம் முழுக்க என்னுடையது அதனாலான பணம் எவ்வளவு பெரிய பெரிய வாகனம் ஓட்டுகிறோம் இன்னும் வாகனம் சொந்த முழு நம்முடைய மருந்தின் முழுப்பணமும் நம்முடையதா எத்தனை பேருக்கு கொடுக்க இருக்கிறோம் எத்தனை பேருடைய கோடி லட்சக்கணக்கிலே அப்படி அவர்களை வீழ்த்திவிட்டு கருமூச்சி விட்டு தூங்குகிறோம் கொடுக்கல் வாங்கல் திருந்த வேண்டும் அப்பொழுது இங்கே இஸ்லாம் பலரும் இஸ்லாம் கன்னியமரளி நாட்டிலே வளருவதற்கு பேச்சும் பதவியும் பட்டமும் பணமும் அல்ல பண்பாடுகள் கொடுக்கல் குடும்ப வாழ்க்கை சீராக்கினால் தான் கண்ணியமரளி உண்மையான முஸ்லிமாக மோமீனாக நாம் மாறலாம் எனவே பேசப்பட்ட விடயம் ஈமான் முதலாவது இபாதத் கொடுக்கல் வாங்கல் சுத்தமாக வேண்டும் குடும்ப வாழ்க்கை சுத்தமாக வேண்டும் அஹ்லாத் சுத்தமாக வேண்டும் மாட்டு மதத்தவர்களோடு நம்முடைய சகோதரர்கள் போன்றுதான் மதிக்கப்பட வேண்டியவர்கள் அவர்களை நாம் மதிக்க வேண்டும் ஆனால் நம்முடைய இஸ்லாத்தை விட்டு கொடுத்து இஸ்லாத்தை இஸ்லாமியர்களை கீழே போட்டு அவர்களை மதிக்க கூடாது இஸ்லாமியர்களுக்கு குழி வெட்டி அவர்களை உயர்த்தக்கூடாது ஒரு சிறிய உதாரணத்தை சொல்லி நம்முடைய விடயத்தை முடிக்க உதாரணம் பெருநாள் வருகிறது பெருநாள் அவருது நம்முடைய பெருநாள் நாம் ஒரு சாணம் சாப்பாடு நடந்து போதும் மூன்று பண்ணுகிறோம் நல்ல விடயம் நல்ல விடயம் இதை நான் சொல்கின்ற உதாரணம் எல்லோரும் அல்ல ஒரு சிலர் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட உதாரணத்தை வைத்த நாம் அலந்து பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட இஸ்லாத்தவில்லை இந்த பட்டினா பத்து கோப்பை செய்யுங்கள் இவருக்கு அவருக்கு அவருக்கு யாருக்கு போலீஸ் டிஐஜிக்கு ஏன் ஏதாவது ப்ராப்ளமா இருந்தா சால்வ் பண்ணி கொள்ளலாம் கஸ்டம்ஸ் ஆபீசருக்கு ஏதாவது இல்லீகலாக கடத்தலாம் அதே போன்று அப்படியே வந்து வந்து வந்து அந்த பேரை நான் தமிழிலே சொல்கிறேன் அந்த தேவாலய பெரியவருக்கு தேவாலயம் தமிழில் சொல்கிறேன் எல்லா பாசையிலும் மாற்றி பாருங்கள் தேவாலயத்தை எல்லா பாசையிலும் மாற்றி பாருங்கள் அவருக்கு எத்தனை வீட்டில் சத்தம் வந்தது ஐந்து நேரம் நம்முடைய பசியில் தொழில் கூடிய இமாமுக்கும் ஒரு கோப்பை அனுப்புவோமே ஒரு பார்சல் அனுப்புவோமே மோஜனுக்கு அனுப்புவோமே நம்முடைய பெருநாளை நம்முடைய பெருநாளை தொழில்ப்பதற்காக வேண்டி பள்ளியை பார்ப்பதற்காக வேண்டி வீட்டுக்கு செல்லாமல் நம்முடைய பசியில் இருக்கிறார்கள் எத்தனை பேர் அப்படி பேசினோம் இப்படி இமாமையும் முஸ்லீம்களையும் இஸ்லாமிய பணிவிடையாளர்களையும் ஒதுக்கி விட்டு மற்றவனுக்கு கொடுப்பதாம் அல்ல மஸிதிக்கு கொடுக்காமல் தேவாலயத்தை டெவலப் பண்ணுவதும் திருந்துவோம் முதலில் நாம் இஸ்லாம் தானாக வளரும் நம்முடைய மீடியாக்களை நிதானமாக பார்ப்போம் தைரியத்தை எங்கும் இணக்காமல் இருப்போம் நிதானத்தை மறக்காமல் இருப்போம் ஈமானையும் அவனையும் சீராக்குவோம் ஹராத்தை விட்டு அலாலுக்கு வருவோம் அழுக்கையொட்டு சுத்தத்துக்கு வருவோம் புனித மாதத்தில் புனிதர்களாக மாறுவோம் எல்லாமே அதாவது நம் அனைவர்களையும் உண்மையான வீரமுள்ள தைரியம் உள்ள நிதானம் உள்ள மூவிங்களா மாண்டுவானாக எவனுடைய பாவங்களையும் இணைத்தருவதாக எவடைய பெற்றோடைய பாவங்களையும் இணைத்தருவதாக புற முஸ்லீம்கள் மூவிங்கள் என்னுடைய பாவங்களையும் இணைத்தருவதாக உண்மையான ஈமானை தருவாயாக உண்மையான அஹ்லாக்கை தருவாயாக இஸ்லாமிய வாழ்க்கையை தருவாயாக இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக ஈமானை உறுதிப்படுத்துவதாக விவாதத்தில சீராக்குவதாக நமது கொடுக்கல் வாங்கலை சுத்தப்படுத்துவதாக நமது குடும்ப வாழ்க்கையை சீராக்குவாயாக நமது பண்பாடுகளை திருத்துவாயாக யார் நமது நாட்டில் உலகத்திலும் முஸ்லீம்கள் கஷ்டப்படுகிறார்கள் யாழ்லா அவர்களுடைய நிலைமைகளினை சீராக்குவையாக நமது நாட்டுக்கு தஞ்சம் புகுந்த முஸ்லீம்கள் கஷ்டப்படுகிறார்கள் யாழ்லா தாக்கப்படுகிறார்கள் யாழ்லா அவருடைய சிரமங்களை அகற்றுவாயாக அவர்களின் நிம்மதியான இடங்களில் அவர்களை எந்த முறையில் கவனிக்காக யார் யாரும் எதிர்ப்புகளை தெரிவிக்கிறார்கள் யாரும் தெரிவிக்கிறார்கள யார் யாரும் இஸ்லாத்துக்கு எதிராக திட்டங்களை கீழ்த்துகிறார்களா அவர்களுக்கு நம்மை கொண்ட முஸ்லீம்களை மாற்றுவதாக இஸ்லாத்தை பற்றி நல்லெணத்தை ஒன்று பண்ணுவாயாக இஸ்லாத்தை பற்றி ஒரு கம்பீரத்தை அவருடைய உள்ளத்தை ஒன்று பண்ணுவதாக ஒரு கண்ணியத்தை ஒன்று பண்ணுவாயாக இஸ்லாத்தி பக்கம் மனதில் ஈர்ப்பாயாக ஹிதாயத் இல்லை என்றிருந்தாலும் முன்னோர்களான அநியாயக்காரர்கள் எப்படி அளித்தாயோ அப்படி நீ அளிப்பாயாக அவர்களுக்கு எப்படி நீ நடந்து கொண்ட கட்டுப்படுவார்களோ அப்படி நீ அவர்களை கட்டுப்படுத்துவாயாக அவர்களுக்குள்ளே பிளவுகளை படுத்துவாயாக அவர்களுடைய ஒற்றுமைகளை கடுப்பாயாக அவருடைய சரிதிட்டங்களை முறியடிப்பாயாக அனைத்து கடிதங்களையும் நம்மை பாதுகாப்பாயாக நம்மை உண்மையான முஸ்லீங்களா ஹூமியங்களா மாற்றுவாயாக ஹீமாவுடன் வாழ்ந்து களிமாவுடன் வர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக வா ஹருதாவான